ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரங்கிற தலைப்பில் தர்மங்களை பார்த்துன்னு வரோம் ஆச்சாரமில்லாமல் நாம் எவ்வளவு தர்ம காரியங்கள் பண்ணினாலும் அது பலன் குறைச்சலாக கொடுக்கும் அல்லது பலனை கொடுக்காமல் போகும் நாம் ஆச்சாரத்தோடு கூட எவ்வளவு தர்மக்காரியங்கள் பண்ணினாலும் அதற்கு திரியஞ்சோப்பி சகாயத்தாம் பசுபக்ஷிகள் கூட நமக்கு உதவி புரியும் ஆனால் ஆச்சாரம் இல்லாமல் நாம் எவ்வளவு தர்மக்காரியங்கள் பண்ணினாலும் அது நமக்கு கை கொடுக்காது சோதரோப்பி விமுஞ்சதி சகோதரனாக இருந்தாலும் கூட கைவிட்டுடுவார் இது ரெண்டுக்கும் உதாகரணம் ராமாயணம்தான் நமக்கு உதாகரணம் ராமாயணத்தில் சீத்தையை அபகரிச்சுன்னு போயிட்டான் ராவன் திரும்பவும் சீத்தையை மீட்டுன்னு வர்றத்துக்காக ராமன் சேனையோடு போகிறார் ராவணனுடைய சேனை ரொம்ப பெரிய சேனை யுத்தத்தில் பயிற்சி பண்ணின சேனை ராட்சசர்கள் வீரர்கள்லாம் ஆனால் ராமனுடைய சேனை என்னென்னா வானர சைன்யம் அவ்வளவும் வானரங்கள் வானரங்கள்லாம் என்ன யுத்தத்தில் பயிற்சியாக பண்ணியிருக்க போகிறது அம்பு விடுறதுக்கு கதையை அட் கதையினால் பண்ணினதா வானர சைன்யம் இல்லை பயிற்சியே இல்லாத ஒரு வான சைன்யத்தை வச்சுண்டு ராவணனுடைய சைன்யத்தை பூரா அடித்து ராவணன் உட்பட அத்தனை பேரையும் அடிச்சுட்டும் சீதையா மீட்டுன்னு வந்தார்னு ராமாயணத்தில் பார்க்குறோம் அத்தனை வானரங்கள் ராமனுக்கு கை கொடுத்தது அதே போல் ஜட்டாயுங்கிற பக்ஷி ராமனுக்கு கை கொடுத்தது இப்படிலாம் பார்க்குறோம் இந்த பக்ஷிகள் வானரங்கள் இவைகள்லாம் திரியகோனிகள்னு பேர் அவைகள்லாம் கூட பசு பக்ஷிகளெலாம் கூட சகாயம் பண்ணுறது ராமனுக்கு காரணம் என்னென்னா ராமன் ஆச்சாரத்தோடு கூட தர்மத்தை கடைபிடிக்கிறவர் நாம் நினப்போம் ஈஸ்வரந்தானே ராமன் ஈஸ்வராவதாரம் ராமன் அவரால் எல்லாமே முடியுமே ஆகையினாலே அவர் வானர சைன்யத்தை வச்சுட்டு ஜெயிச்சார்னு நினப்போம் ஆனால் அப்படி இல்லை ராமன் தான் ஈஸ்வரன் நினச்சிருந்தால் வனவாசம் பண்ணி சமுத்திரத்தில் பாலத்தை அமைச்சு அவ்வளோ தூரம் போய் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இருக்கிற இடத்துலேருந்து நினச்ச மாத்திரத்தில் ராவனை நான் வதம் பண்ண முடியும் ஆனால் அப்படி செய்யலை ராமன் ஆத்மானம் மனுஷம் மண்யே ராமன் நான் மனுஷியனாகவே தான் ராமாவதாரத்தில் இருக்கேன் ஆகையினாலே அற்புதங்கள்லாம் பண்ணல ராமன் ஒரு மனுஷன் எப்படி ஆச்சாரத்தோடு தர்மத்தை செய்யணும்னு நடத்தி காண்பிச்சார் ராமன் ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு இப்படி தான் தர்மத்தை இந்த ஆச்சாரத்தோடு கூட இருக்கணும் அப்படின்னு செய்து காண்பிச்சார் ராமன் ஆகையினாலே அவருக்கு பசு பக்ஷிகளெலாம் துணை ஆனால் ஆச்சாரம் இல்லாமல் எவ்வளவு தர்ம காரியங்களை செய்தாலும் சகோதரனாக இருந்தாலும் கை கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு உதாகரணம் ராவணன் ஏன்னா விபீஷண சுவாமி சகோதரன் ராவணனுக்கு அவர் ரொம்ப எடுத்து சொல்கிறார் ராவணனுக்குப்பா நீ ரொம்ப தப்பு பண்ணுற நான் உனக்கு ஹிதத்தை சொல்கிறேன் நீ இன்னொருத்தருடைய பத்தினி மேலே ஆசைப்படுறேன் ரொம்ப தப்புது சீத்தையை விட்டுட்டே ஆனால் நம்முடைய நகரத்துக்கோ நம்ம கிட்டே உள்ள வீரர்களுக்கோ உனக்கோ யாருக்கும் எந்த ஒரு மரணமும் ஏற்படாது நாம் எல்லாம் தப்பிச்சு விடலாம் ரொம்ப எடுத்து சொல்கிறார் விபீஷணன் ஆனால் அவன் கேட்கவே இல்லை ராவணன் என்ன சொல்கிறான் பயம் நஷாமி குத்தச்சிதப்பம் நாகவிராப்ஸ் ஜாத்து மைத்திலீம் சுரேசேந்திரைரபி சங்கரே கதம் மமாிரத்தாதி லக்ஷ்மணாஜ எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அவன் அடிச்சுடுவான் ராமன் வந்து என்னை அடிச்சுடுவான் வதம் வண்ணடுவான் அந்த பயமே எனக்கு கிடையாது எப்படி வரான்னு பார்க்கறேன் ராமன் எப்படி வந்து என்னை அடிச்சுட்டு இந்த சீத்தையை அழைச்சின்னு போகிறான்ங்கிறத நான் பார்த்துட்றேன் தேவதைகளாலே இங்கே வர முடியல அப்போது இந்த மனுஷ மனித பிறவியினா பிறவியான ராவணாக வந்துட போகிறார் அப்படின்னு அலட்சியமாக பதில் சொல்கிறான் ராவணன் அவர் பார்த்தார் சரி இவனுக்கு நல்லது சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு ராவணனை விட்டுட்டு வந்துட்டார் அவர் இத்யுத்வா பருஷம் வாக்கியம் ராவணம் இராவணானுஜா ஆஜகாம முகூர்த்தேன யத்ரராம சலக்ஷ்மணா எவ்வளோ எடுத்து சொல்லியும் புரியாத ராவணனை விட்டுட்டு எங்கே ராம லக்ஷ்மணர்கள் இருக்காளோ அங்கே வந்துட்டார் நேரா விபீஷண இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது என்னென்ன நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா ஜேஷ்டோ பிராத்தா பித்ரு சமஹா அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது மூத்த அண்ணா தகப்பனாருக்கு சமம் தகப்பனாருக்கு நாம் எவ்வளவு மரியாதை கொடுக்குறோமோ தகப்பனார் இடத்துல நாம் எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கோமோ அதே போல தான் மூத்த அண்ணாக்கிட்டே இருக்கணும் தகப்பனாருக்கு சமம் அவர் அப்படி நடந்துக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதே போலதான் விபீஷண சுவாமிக்கு ராவணன் மூத்த அண்ணா சின்ன வயசுலேயே தயார் தகப்பனார் போய் அவர்தான் எடுத்து வளர்த்தவர் ராவணன் படிக்க வச்சு அவருக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டவன் ராவணன் அப்படி இருக்கக்கூடிய ராவணனை அண்ணாவை விட்டுட்டு அண்ணாவுக்கு நேர் சத்ரு யார் ராமன் அப்படி தன்னுடைய அண்ணாவுக்கு சத்ருவான ராமனிடத்தில் வந்து விபீஷண சுவாமி சேர்றாரு அது தப்பு இல்லையோ அதர்மம் இல்லையோ மூத்த அண்ணா அவரை விட்டுட்டு தன்னுடைய சத்ருனுடைய இடத்துல வந்து சரணாகிதி பண்ணுறார் விபீஷண இது தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக இருக்குது இது அதர்மமாக இருக்குது இந்த அதர்மத்துக்கு ராமனும் துண போகிறாரே இது எப்படி சரியாகும் அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கணும் ஏன்னா இது அதர்மம் ஜேஷ்டோ பிராத்தா பிதமஹான் மூத்த அண்ணா தகப்பனாருக்கு சமம் அவரை விரோதிச்சுக்கப்படாது அப்படி மூத்த அண்ணாவாக இருக்கிற ராவணன் என்னதான் தப்பு பண்ணினாலும் தகப்பனார் இல்லையோ அவர் அவரை அவமதிக்கப்படாது அப்படி மரியாதை கொடுக்க வேண்டிய ராவணனை விட்டுட்டு ராமன இடத்துல வந்து சரணாகிருதி பண்ணுறார் அதற்கு ராமனும் துணபூரர் இது அதர்மமாக இருக்கே இது தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமான விஷயமாக இருக்கே அப்போது ராமோ விக்கிரகவான் தர்மகான்னா அந்த வார்த் அந்த வார்த்தைகள்லாம் மாறி போகிறதே இது எப்படி சரியாகுது அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான் இந்த இடத்துல இந்த ராமாயணத்துக்கு வியாக்கியானம் கோவிந்தராஜ சுவாமின்னு ஒருத்தார் அவர் அந்த ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அவர் இதற்கு ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார் என்ன பதில் சொல்கிறாருங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்